வணக்கம் நாள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும் இரண்டு எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி ஆவார் மூன்று மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுபவர் முத்துராமலிங்க தேவர் ஆவார் நான்கு வாட்டர்லோ போரில் தோல்வி கண்டவர் நெப்போலியன் ஆவார் நற்றினை வானொலி மற்றும் நற்றினையின் அனைத்து பதிவுகளையும் மிகவும் எளிமையாக கேட்டுச் சுவைக்க நற்றினை ஆண்ட்ராய்டு செயலியை பிளேஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் இனி இன்றைய கேள்விகள் 1‌ சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வு படுத்துவது பெரும் கொடுமை என கூறியவர் யார் இரண்டு பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும்தான் மிக முக்கியம் என கூறியவர் யார் மூன்று பூமி பந்து என்ன விலை வன் புகழை தந்து வாங்கும் விலை என்ற பாடலை எழுதியவர் யார் நான்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வர்த்தக அனுமதி வழங்கப்பட்ட ஆண்டு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்